ஹபீஸ் தொள்ளாயிரத்து பதினாறு சாஹிபின் அலி அல்லாஹர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் காலத்திலும் அபு பக்கர் அலி அவர்கள் உமர் அபி அல்லாஹு அவர்களின் காலத்திலும் ஜும்மா இமாம் மிம்பரில் அமர்ந்த பாங்கு சொல்லப்பட்டு வந்தது உஸ்மான் அதி அல்லாஹு அவர்களின் காலத்தில் மக்கள் பெருகிய போது கடை வீதியில் பாங்கு இக்காம தவிர மூன்றாவது அழைப்பு அதிகமானது இது நிலைபெற்று விட்டது